சௌந்தரியய கல்பன் கடமையோக்கௌக்கமலையுமனோ அப்ப கிரிசசாயுஜபதவி ஜெகன்மாதாவுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்துவரக்கூடிய இந்த சிரவணத்தில் பூர்வ சரித்திரத்தில் அவளுடைய வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபுரத்தில் அவள் சிதாகலமான மஞ்சத்தில் மணித்வீபத்தில் சிந்தாமணி கிரகத்தில் ஒரே சிதானந்த லகரியாகஎப்படி பிரகாசிக்கிறாள் உத்தம பக்தர்களுக்கு எப்படி தரிசனம் கொடுக்கிறாள் அதை பார்த்து அதற்கு பிறகு ஷரீரத்திலேயே இருக்கக்கூடிய ஆறு சக்கரங்களில் இப்படி பரமஸ்தூலத்திலிருந்து ஆரம்பித்து பரமசூக் பரிஞ்சம் ஆக்யா சக்கரத்தில் மனோரூபமாக இருந்து மேல சகசிரத்தில் பர்தாவோடு சேர்ந்து ரகசியமா சஞ்சாரம் என்றால் அந்த குண்டலினுடைய விஷயம் என்ன அதுக்கு மேல பதினொன்றாவது சொல்லப்பட்ட ஸ்ரீசக்ரத்து பெருமை என்னங்களை சங்கேபமாக பார்த்து நேற்றைய தினம் பூர்த்தி செய்தது ஒன்பது பத்து ரெண்டு ஸ்லோகங்கள் குண்டனியை பத்தி பேசுற ஒன்பதாம் ஸ்லோகத்துல மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு சகசிரில போய் அம்பால பர்த்தாவோடு சேர்ந்து ரகசியமா சஞ்சாரம் பண்ணக்கூடிய கோலத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிருக்கேனி அப்புறம் அடுத்த ஸ்லோகம் பத்தாம் ஸ்லோகத்தில் அப்படின்னு கீழே மூலாதாரத்துல தூங்கிட்டு இருக்கக்கூடிய சக்தியாக சொல்ற ஒரே உச்சாணிக்கு கொண்டு போயிட்டு அடுத்த ஸ்லோகத்துல அடியில பாதாளத்துல கொண்டு நிறுத்துற இது பெரியவா ரொம்ப அழகா எடுத்து அவரைஸ் பண்ணி ஏன் இப்படி மேல் நிலையில இருந்து கீழ் மட்டத்துக்கு ஏன் அடுத்த ஸ்லோகத்துல வந்துட்டாருன்னா சாத்த யோகியா இருக்கக்கூடிய ஒருவன் குண்டல்லி யோகத்தை அபியாசம் பண்ணக்கூடிய ஒரு யோகி கூட பண்றேன் எனக்கு இந்த சக்தி வந்து நினைச்சா தான் பாதாரத்தை கொண்டு போய் தள்ளிவிடுவாள் அதனால அங்கேயும் சரணாகிட்டு தான் பண்ணணும் எல்லாம் அவள் காட்டின வழி என்று அவள்கிட்ட பற்பத்தி தான் பண்ணணும் நான் பண்றேன் எண்ணம் வந்தா மேல இருக்கக்கூடிய நிறைய கீழே டக்குன்னு கீழே இறங்கிடும் கீழே இறங்கிறதுக்கு ஒன்றும் சிரமம் தேவையில்லை இது ரொம்ப முக்கியமான நம்ம வாழ்க்கையிலேயே தெரிஞ்சுக்க வேண்டிய பெரிய ஒரு விஷயம் அதனாலதான் பாத்தம் பண்ணறது சுலபமா இருக்கு புண்ணியம் பண்ணுறது கஷ்டமா இருக்கு காத்தால இழுத்து போச்சு தூங்கிட்டு இருக்கிறதுக்கோ இல்ல கண்ட வசங்கிறதுக்கோ இதுக்கு ஏதாவது பிரயத் ஏதாவது வருமா கடையில போனா ரூபா இருக்கு கடை இருக்கு இப்ப கடைக்கு கூட போவாங்க கொண்டு கொடுத்துருவாங்களாம் எல்லாம் அலாசாரத்தை எல்லாம் பண்ணி கொண்டா வீட்டுல கொண்டு கொடுத்துடுறேன் அப்படி எல்லாம் அப்படி சொல்றேன் எல்லாரும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் அனாச்சாரத்தை போன் பண்ணா போறோம் நீங்க போய் சிரமப்படவாடலாம் சுலபமா கிடைக்கிறது ஆச்சாரத்துக்கு பூஜை ஆகாது இல்லாம தயக்கம் இல்லாம செய்யணும் புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு எப்போதுமே பிரயத்னம் தேவை பாபத்துக்கு பிரயத்னமே தேவையில்லை ஒரு தப்பு பண்ணறதுக்கு என்ன பிரயத்தனம் அது எல்லாருக்கும் சுலமா செய்ய முடியாது புண்ணியம் எதுமேசுக்கே அர்த்தம் அப்பிள் டாஸ்க்கு கஷ்டமா இருக்கக்கூடிய காரியம் அப்படின்னு அர்த்தம் இங்கே இருந்து மூணாம் மாடி நாலாவது மாடியில எங்கயோ பிளாட் இருந்தது ஏதோ பவர் சே லிப்ட் ஒர்க் பண்ணல இப்ப ஏறி போனோம்னா கொஞ்சம் வயசாயிடுச்சுனாக்க கொஞ்சம் சமமா தான் இருக்கு வெளியிலயே உட்கார்ந்து இருக்கலாமா பவர் வந்த பிறகு ஏறி போலாமான்னு கூட தோணுது அது எப்ப வந்து தெரியல எத்தனை உட்காந்து முடியும் வெளியில வாட்ச்மனுக்கா ஒரே ஒரு ஸ்டூல் இருக்கு அந்த ஸ்டூல எத்தனை உட்காந்து இருக்க முடியும் அதனால முல்ல ஏறுனா ஒவ்வொரு லேண்டிங்கையும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆசுவாசப்படுத்திட்டு ஒவ்வொரு ஒரு அரை ஆறுது இந்த மூணு மாடி மணி ஏறி போறதுக்கு அரை மணி நேரம் ஆறு கீழேந்து ஒரு ரெண்டு வாடி ஜலத்தை எடுத்துன்னு மேல போகணும்னா அதுக்கு ஒன்னும் நிறைய ரூபா செலவு வச்சு மோட்டரை போட்டு ஓவர டேங்கர் ஏற்றும்படியா மெக்கானிக்கலா ஒரு டிவைஸ இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு இல்ல கையில வாழி தூக்கி போகணும்னா அது ரொம்ப கொடுக்கக்கூடிய காரியமா இருக்கு ரெண்டு வாழி ஜலத்தை நாலாம் வாளியில இருந்து கீழே கொட்டணும்னா அதுக்கு ஏதாவது மோட்டர் போடணுமா இல்ல வேற ஏதாவது சிரமப்படணுமா சின்ன ஒரு குழந்தை அப்படியே ஓடி வரக்கூடிய சமயத்துல காலால எடர்ச்சினா அந்த ஜலம் முழுக்க பால்கனி போய் அப்படியே கொட்டிடும் கீழே கொட்டுறதுக்கு சிரமமே இல்ல பிரயத்தனம் இல்லை கிராவிடேஷனல் தானாகவே எப்போதுமே கிராவிடேஷனல் என்ன பண்ணது நினைக்கிற கிராவிடேஷனல் புது சிம்பிளிக் சென்ஸ் பாருங்க ஒா இந்த கிராவிட்டியை பத்தி சொல்றபோது இன்னொரு விஷயம் வருது கிராவிட்டி நூட்டன் தான் முதல்ல கண்டுபிடிச்சா இந்த லாபம் இருந்தது கண்டுபிடிச்சா ஒரு பிரசித்தமான கதை நியூட்டன் முதல்ல கண்டுபிடிக்கிற நம்ம தெளிவா சொல்றாங்க அபான வாயுன்னு கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய கீழ் நோக்கி போகக்கூடிய வாயுவுக்கு அபானன்னு பேரு அதுதான் கிராவிடேஷன் சக்தி அப்படின்னு தெரிவா எடுத்து சொல்லியிருக்காங்க எத்தனையோ அனாதிகாலமா இந்த அபானத்தை பத்தி பஞ்ச ஒரு பிராணனாக சொல்றேன் அதனால மேல்டுவன கீழ் நோக்கி இழுக்கிறது நோக்கி ஒரு வஸ்து இழுக்கிறதுங்கிறது பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு கிராவிட்டிங்கிற சக்தி சிம்பலிக்கா பாக்கிற போது உயரணம் நினைக்க கூடுவனே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சித் தின்பங்கள்ல பிடிச்சு இழுக்கக்கூடியதாக இருக்கு இந்த அமான சக்தி ஆனது அப்படி இருக்கு மேல் நோக்கி போறது எப்போதுமே கஷ்டம் தான் கீழ் நோக்கி வர்றது ரொம்ப ஏதாவது ப்ராகிரஸ் ஏற்பட்டு இருக்கணும் இழக்க முடியும் காட்டுறதுக்காக தான் ஒரு ஸ்லோகத்துல சகரகசி பத்யா விகரசே சகசே பத்மின்னு அடுத்த ஸ்லோகத்துல சுவமாத்மானம் கிருத்வா குலகுண்டே குகனினி அப்படி கீழே மூலாதார பணி ஓரப்பொழுதாவது படிப்படியா மகிழ்வு மூலாதாரே கமபி மணிப்பூரே படிப்படியா சொன்னா போக வேண்டிய சதுர்மிகி ஸ்ரீகண்டி சிவயுவதி மிகி பஞ்சமித பிகி என்று ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகத்துல ஸ்ரீசக்கரஸ்வரூபமா அம்பாட பேசுற அதான் ரொம்ப தத்துவமா சொல்லிட்டோம் ரொம்ப தத்துவமா சொல்ல ஜனங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ண போனோம் சௌந்தர்யம் வர்ணிக்க முடியாத ஒரு அழகை ஸ்லோகம் வர்ணிக்க முடியாத ஒரு அழகு அதை பத்தி வர்ணிக்கிறார் ஒரு ஸ்லோகத்துல துதியம் சௌந்தரியம் கண்யே துளையுதும் கவிந்திரா கல்பன் கடமையோத் அமரலனா அப்பினி கனிய பார்வதியாக பர்வராஜபு குப்பினிரிம இமய பர்வதத்துக்கு புத்திரியாக தோன்று நம்பாடாக கூப்பிடுறேன் பார்வதி என்ற கோலத்தில் தான் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு சொந்தியில அப்படின்னு சொன்னேன் ஏன் இங்க பார்வதியை பத்தி பேசினாருன்னா அழகுக்கே ரொம்ப பேர போனவழி இந்த பார்வதி பார்வதியுடைய அழகை பத்தி குமார் சம்பவத்தை காலதாசன் சொல்ற பொழுது சொன்ன பிரம்மா பல ஜீவர்களை படைக்கிறார் பல ஸ்திரிகளையும் படைக்கிறார் குமார்களையும் படைக்கிறார் ஒவ்வொருத்தற்றும் ஒவ்வொரு அழகு இருக்கு அவைவத்துக்கு ஒரு திருஷ்டம் கழுத்து அதே மாதிரி சரணம் சொல்றபோது அது தாமரை போல இருக்கிறது சொல்றது நடவொரு அவைவத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது வழக்கம் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா எது ஒரு அவைவத்துக்கு ஆசைப்பட்டார்கள் இருக்கு பிரம்மா அதனால அந்தந்த அவயவத்துக்கு எது ரொம்ப உத்தமமானோ உபமானமோ அவ்வளவுக்கு சேர்த்து ஒரே கடத்துல வச்சு இந்த பார்வதி ரூபத்தில் பார்த்து சந்தோஷப்பட்டார் சர்வோபிர்சயே எதா பிரதேசம் வினிமேஷிதா விஸ்வசா பிரயத்ன சௌந்தர்ய திதட்சையேவ பிரம்மா போய் பார்வதியை சிருஷ்டி பண்றதாவது ஆதிசக்தியா இருக்கா இவளுடைய சிருஷ்டி பண்றதாவுது அப்படின்னா இவள் தான் பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தியை சிருஷ்டிக்கத் த்ரீ பிரம்மரூபாங்கிறது தத்துவம் பிரம்மாவுடைய சிருஷ்டியில ஒரு தோண்டிருக்கக்கூடிய சாதாரண பெண்ணாட்டமா பார்வதியை பார்த்து பேசுறது கவி நயம் அங்க போய்டிக் பர்ஸ்பெக்டிவையும் பண்ணிக்க கூடாது ஆனா பொயிட் சொல்ற போது கூட ரொம்ப காடரா சொல்ற காலிதாசன் பிரம்மா சிருஷ்டி இந்த பார்வதிஜா பிரகத்னா ஏகஸ்ட சௌந்தரிய திதிர்ஷயா இவ அப்படின்னு இருக்கு ஒரே இடத்தில் எல்லா விதமான சௌந்தர் பார்க்கணும் என்று ஆசை கொண்டவர திருஷ்டு பார்க்கணும் என்று ஆசை கொண்டவர பார்வதியை சட்டி பண்ணு இருக்கு அந்த இவ கொஞ்சம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கோ ஏகஸ்திய திதிர்ஷா திதிஷயா ச நிர்மிதா இவ விபாதி ஒரே இடத்தில் எல்லா அழகையும் பார்க்கணும் என்று ஆசை கொண்டவர் இந்த பார்வதியை சிருஷ்டி பண்ற மாதிரி அப்படி தோணறது வாஸ்தவத்தில் அவர் சிருஷ்டி பண்ணல அது மாதிரி இருக்குன்னு அர்த்தம் அது இல்லையான அர்த்தம் அது வார்தான் அப்புறம் மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இவனு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா அதனால ரொம்ப ஜாகிரதா சொல்லிருக்க காலதாசனும் சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாம கவி சக்தியை பிரயோகம் பண்ற அப்படி ரொம்ப அழகுக்கு பேர் போனவள் பார்வதி அந்த பார்வதியுடைய அழக தொதியம் சௌந்தர்யம் துகினகிரி கண்ணிய துலகிதும் உன்னுடைய அழகை மரணிக்கிற பெரிய கவிகள் கவிகளுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடிய ஆதி கவி என்று பிரம்மாவுக்கு பேர் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே முக்கியம் எச் சூரஜான் பாகவத்தில் ஆதி கவின்னு சொல்லிருக்கேன் அதாவது புராண கவின்னு கீதையா நாராயணன் சொல்றேன் கவிம்புராணம் அனுசாசிதாரம் கீதை சொல்றது அதாவது பலகிடங்கள் இருக்கும் நாம அப்படி மனசு வாங்கிட்டாதான் இங்க ஒரு வார்த்தையை கவிந்திராக கல்பந்தே கதமபி விரிஞ்சு பிரபுதான் பிரம்மாவுக்கு பேரு விரிஞ்சி புறந்தே ஒரு கஷேத்திரம் ஒண்ணு உண்டு பிரம்மாவுக்கு விரிஞ்சின்னு பேரு அந்த விரிஞ்சியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கவிகள் எல்லாம் அம்பாளுடைய அழக எப்படியோ ஏதோ ஏதோ ஏதோ ஏனோதானோன்னு வர்ணிச்சு ஒரு வழியா வர்ணிக்கணுமேங்கிறதுக்காக வர்ணிச்சு முடிச்சுட்டா கதமபி விரிஞ்சி பிரபுதையா ஏனோதானோன்னு வர்ணிச்சானா வாஸ்தவத்தில் அவளால் வர்ணிக்க முடியல அவளால வர்ணிக்க முடியல அப்படின்னு அர்த்தம் அம்பாளுடைய அழக பிரம்மாபுரிய கவிகள் ஆச்சரியம் இல்ல ஒரு பெண்ணுடைய அழகை இன்னொரு பெண் சாதாரணமாக ஒத்துக்க மாட்டான் ஒரு ஆணுடைய மாட்டேன் ராமனுடைய அழகை எல்லாம் கொண்டாட பார்த்து சொக்கி போகும்படியா இருக்கான் புன்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்ரோகாயமங்கள் ராமனுக்கு மங்களா சாதனம் போது சொல்றது அம்பாளுடைய பார்க்கணும் ஆசைப்பட்டு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய வயசே கிடையாது இருபத்தஞ்சு எப்போதும் எப்போதுமே இருபத்தி அஞ்சு வயசா இருப்பான் ராமாயணத்துல ஆரண்யத்தில் ஆரம்பத்தில் வால்மீக தேவேந்திரன் இருபத்தஞ்சு வயசு பருவத்துல சரபுணருடைய ஆசிரமருக்கு வந்தார் சுவாமியில பார்த்தாரு அமரகோஷத்தில் அமரா நிர்ஜரா தேவாகா என்று அமரகோஷம் சொல்றது ஜரேனா வாரதைக்கியம் வார்தக்யம் இல்லாதவர்கள் நல்ல யௌவனம் நல்ல ரூபலாவண்யம் ஏற்கனவே இருக்கு இந்த தேவரோக ஸ்திரிகளுக்கு இருந்தால் அம்பாளுடைய பேரழக பக்கத்திலிருந்து பார்க்கணும்னு ஆசை அம்பாளுக்கு கிட்ட கிலிருந்து பார்க்கணும்னா வேண்டேஜ் எது அம்பாளுக்கு ரொம்ப கிட்ட ஸ்தானம் தான் வலது பாகம் பாகம் அந்த பரமேஸ்வருடைய எப்படியோ போய் சேர்ந்து விட்டாளா இந்த தேவலோக ஸ்திரிகள்லாம் எதுக்காக போய் சேர்ந்தாள்னா கிட்ட கலந்து அம்பாளுடைய அழகாக பார்க்கறதுக்காக சுக்கியாது அமரலி மனசா மனசால போய் செந்தாலும் ஃபிசிக்கலா போய் மேஸ்வரனை டிஸ்டார்ஜ் பண்ணி உட்கார முடிக்குமோ முடியாது தான் கேட்டாக்க உடனே சரி நீங்க பாத்து அவர் கிளம்பி போயிடுவா அவர் அப்படி நினைச்சா கூட பிரிச்சுக்க முடியும் அம்பாட்டி அவர் தந்தைக்கு முடியுமா பிரிச்சுக்க கூடியவர சிவசக்தியை அம்பாளுக்கே சொல்ல முடியாது பிரிக்க முடியாத ஒரு தத்துமானா இருக்கு இது ஒரு சைடு ஒரு சைடு இருக்க முடியாதான் சுக்கியாது அமர்தி மனசா தபோபிகி துஷ்பிராபா அபி கிரிஷ சாவிஞ்ச பதவி எந்த பரமேஸ்வருடைய போய் அடைஞ்சால் தெரியுமா மனசால் அதுவும் அடைஞ்சா ரொம்ப கடுமையான தபஸ் பண்ணா கூட தபஸ் பண்ணிருக்காங்க சாதனை அந்த சாதனை என்னைக்கு பதிக்கிறதுன்னு சொல்ல முடியல மனசுன்னு ஒரு வஸ்து இருக்கிற மட்டும் பரமேஸ்வரனால் அடைய முடியாது வேதங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது எது இது வாக்காளி வந்து அந்த பரம்பிரமத்தை பத்தி பேச முடியாமல் வர்ணிக்க முடியாமல் என்னால் பேச முடியல தோல்வி அடைஞ்சி திரும்பி வந்துள்ளது எதுவேந்து வாக்கு திரும்பி வர்றதோ அதான் நேர்த்தம் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே சரி வாக்கால பேச முடியல ஆனா மனசுக்கு சொல்வது அது மனசால் அனுபவிக்க முடியுமோ மனசாலியம் எதை அடைய முடியாதோ வாக்காளி எங்க எந்த இடத்துல போய் பேச முடியாமல் திரும்பி வாந்தனம் ஏற்பட்டு திரும்பி வரதோ அப்பேற்பட்ட ஒரு பிரம்மத்துடைய ஆனந்தத்தை எவன் ஒருவன் தெரிந்து கொள்றானோ எவன் அனுபவிக்கிறான் அவன் இன்னொரு இடத்துலேதி கதாச்சனேத்தின் சொல்றபோது எந்த காலத்திலும் அவன் பயம் அடைகிறது இல்லை நபிபேதி எந்த இடத்துல இருந்து அவனுக்கு பயம் இல்ல ஸ்பேஸ் அண்ட் டைம் GREATEST DIMENSIONS WHICH DEFINE THE WORLD. அந்த ரெண்டு மூலமாகவும் எனக்கு பயம் இல்ல எந்த இடத்திலிருந்து எஃப் பேக்கா வால்கனிக் கரப்ஷன் வருமா அப்படி எல்லாம் சேஃபா இருக்கு சிலரு கோஸ்டல் ஏரியாக்கான் இருக்கு ஏதாவது ஹரிக்கேன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஒரு பேட்டில் டேஞ்சர் ப்ரோனா இருக்கக்கூடிய கதாச்சினதி அதனால எந்த பிரம்மத்தை வாக்கால பேச முடியாதோ எந்த பிரம்மத்தை மனசால அடைய முடியாது என்று சொன்னாலோ அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய ஸ்தானத்தை இவ மனசால எப்படியோ அடைஞ்சு எப்படி போய் சேர்க்காரு தெரியலோகோ சுக்கநாத் அம்பாளுடைய அழக பார்க்கணும் என்ற ஆசையில தேவஸ்திரீகளெல்லாம் அங்க பரமேஸ்வருடைய ஸ்தானத்தை மனசால அடைஞ்சார்கள் அப்படிதான் இருக்கு ஸ்லோகத்துல அவ வர்ணிச்சாளா அந்த அழக அப்படின்னு சொல்லல கவிஸ்ரேஷ்டர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கவிகள் எல்லாம் ஏதோ இதுவரை நினைச்சு போய் சேர்ந்துட்டா ஸ்லோகத்துடைய தாத்யம் என்னன்னா இது வர்ணிக்க ஒன்னாவது ஒரு அழகா இருக்கு அம்பானுடைய அழகு எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னு தெரியல ஏன் வர்ணிக்க முடியலன்னா ரொம்ப பேரை சொல்ல முடியாத ஒரு அழகு சாதாரணமா அழகா ஒரு பெண் அழகா இருந்தா அவளை சுந்தரி அப்படின்னு சொன்னா அழகு அழகுடையவள் என்று அர்த்தம் ஊர்லேயே அவளை போல அழகான ஒரு பெண் கிடையாது அப்படின்னு சொன்னா புரசுந்தரி அப்படின்னு சொல்லணும் மூலகங்கள்லயும் அவளுக்கு நிகர அழகு கிடையாதுன்னா அவளை என்ன சொல்லணும் திரிபுர சுந்தரி சொல்லணும் அந்த திரிபுர சுந்தரி மகாத்ரிபுர சுந்தரிய நமஹா ரெண்டு இடத்திலையும் இந்த மகாங்கிற சப்தம் வருது மகாத் சுந்தரி காஞ்சி மடத்துல கூடிய அம்பாளுக்கு மகாத்ரி தான் பேரு மஹாத் சமேத ஸ்ரீ சந்திரமௌடீஸ்வராய்தான் நமஸ்காரம்யே லாவண்யம்னா அழகு சேவதினா பெரிய பொக்கிஷன் அழகுடைய பெட்டகமா இருக்கா லாவண்யசேவதிகி அப்புறம் மகாலாவண்யசேவதி ரெண்டு இடத்திலயே மகாவரதுனா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அழகெல்லாம் அழியக்கூடிய அழகா இருக்கு நிரந்தரமா நிக்கல பயனெட்டு வயசுல இருபத்தி அஞ்சு வயசுல இருக்கக்கூடிய அழகு ஐம்பது வயசுல அப்படி இல்ல அப்புறம் கருப்பா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அம்பது வயசுல பாதி வெள்ளையா போறது எழுபது வயசு ஆச்சுன்னா நல்லாவே வெள்ளையா போயிடுறது ரொம்ப பேர் அந்த வெள்ளையம் கருப்பாங்க அந்தது வயசாக குறையதான் குறையிறது இது வயசாகி பல வருஷங்களாகிதான் இந்த அழகு குறையணும் குண்டனம்னு அவசியம் இல்லை வயசே ஒரு வியாதி வந்து அழகு முழுக்கா மூணாவது நாள் முகத்தை பாக்க முடியல கண்ணாடியில அப்படி ஒரே காஞ்ச கொத்தவரங்க இருக்கு சரீரமானது பாக்கவே முடிகிறது இல்ல அது கூட வேண்டாம் உடம்புக்கு ஒரு சின்ன உபாதை கூட வர வேற பிரமாணமே தேவையில்லை ஜென்ரலி பயம் இல்ல நீங்க பார்க்கிறோம் நைன்டி நைன் பாயிண்ட் யாரும் வெளியே போனாலும் ஒரு நிமிஷம் அப்படின்னு எல்லாரும் சொல்றேன் அதாவது ஒண்ணு இல்லையானாக்க புதுஷாரா இருந்தா கூட சட்டையாவது போட்டுன்னு வரேன் வரேன் அலங்காரம் பண்ணிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் உலகத்தை வெளியில முகத்தை காட்டுறதுக்கு யோகியில் அப்படின்னு அர்த்தம் அதை நம்ம கௌரவமா ட்ரெஸ் பண்ணிட்டு வர அலங்காரம் பண்ணிட்டு வரேன் அப்படி கௌரவ சொல்றோம் தூங்கி எழுந்திருந்த உடனே ரெண்டு பேரை தான் பார்க்கலாம் முகத்துல எந்த விகாரமும் இல்லாமல் பார்த்தா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வக்திகள் அந்த ரெண்டு வீக் यारना சின்ன குழந்தைங்க பாருங்க சொட்டி விட்டு குடி குழந்தை இது वेरी पिक्चर्स इन द सेंस அது தூங்கனாலும் அது ரெஸ்ட் பிடிக்கணும் தெரியாது யாரா ரெஸ்ட் பண்ணிட்டா தானே உண்டு அதுக்கு என்ன டஸ்ட் அது ரெஸ்ட் போட்டுடுவா எனக்கு புதுசா சட்டை போட்டுるபா இதுன்ற உடனே ஒண்ணு ஏதாவது மாலமூத்திர விசேชนத்த பண்ணிடுவோம் அவ்வளவுதான் முடிவே வேற ड्रेस மாத்த வேண்டியதா அது உள்ள அத பத்தி ஒண்ணு கவலை पडிறது இல்ல கை குழந்தை அது சின்ன பூப்பரuluk кури குழந்தை அதுக்குன்னு ड्रेसिंग தேவைய இல்ல देयर इज अ फ्रெஷ்னஸ் अबाउट द चाइल्ड एट ऑल டைம்ஸ் 24 மணி நேரமும் देयर इज अ फ्रெஷ்னஸ் அது குழந்தைல தல ஞானிகள்கிட்ட அவள்கிட்ட எப்போதுமே இந்த பிரச்சனை செருப்போம் என ஆத்மஸ்வரூபத்துடைய பிரகாசம் அதனாலதான் எழுந்த உடனே பெரியவாலைதான் விஸ்வரூப தரிசனம் பண்றதுன்னு மகா பெரியவா இருக்கிற மட்டும் ரொம்ப கிளித்தா ரொம்பவே இதுக்காகவே ராத்திரி போய் தங்கி பெரியவா எழுந்த உடனே பெரியவாளுக்கு ஆரத்தி காட்டி சுபாதனைகள்லாம் பெரியவாள் தரிசனம் பண்ணும் ஏன்னா பெரியவாலை தரிசனம் பண்ணு ஒரு நாள் ஆரம்பிக்கிறத விட இதை விட வேற ஒரு நாள் நினைச்சு பார்க்க முடியாது சுதினஞ்சுமே வேறம் பிரார்த்திச்சது இந்த மாதிரி ஞானிகளுடைய தரிசனத்தோட ஒரு நாள் ஆரம்பிச்சாலே சுதினமாதான் இருக்கும் அப்ப பெரியவா இன்னைக்கிடனே படிச்சுட்டே இருப்பா படிச்சுட்டு ஏற உடனே அப்படியே உள்ள <laughs> துணி சட்டையுடைய ஸ்மரணமா இருக்க போறது மகாபிரிவாலை அவதி கட்டின பல போட்டோஸ்ல பாருங்களுக்கு நிச்சயமாவே தெரியும் சந்தேகம் கிடையாது சாதாரண சன்னியாசிகள் கட்டிக்கிற மாதிரியே இல்ல அது அது ஏதோ கோணலும் மாணவ எப்படியோ இருக்கும் பேருக்கு காவின்னு ஏற்ற ஒரு பிரசித்தமான ஒரு படம் வரும்போது பார்த்துருப்பேன் அந்த காவியை முழுக்க எடுத்து அப்படி தோல்வ மேல துண்டாட்டமா போட்டு தரிசனம் நடந்து நடந்து கூட போறோம் பாதி வழியில நடு ரோட்டில் கௌபினத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டின் வேற யாராவது இப்படி பண்ணிண்டா மனசுக்கு விகாரமா தோணும் கல்லடி விழுந்துடும் பெரியா பண்ற போது அதையும் பார்த்து கன்னத்துல போட்டுக்கணும் நமஸ்காரம் பண்ணணும் இருக்கக்கூடிய தாங்கள் ஸ்திரீகள் என்ற எண்ணமும் மறந்து போய் மறைச்சிக்கணும் என்ற எண்ணமும் மறந்து பெடுத்தோ அது எப்படி ஒரு ஞானியுடைய பக்கத்தில் இருக்கிற போது சாமி ஏற்படக்கூடிய ரேடியேஷன்ல பக்கத்தில் இருக்கிற பாடி கான்சியஸ்னஸ் ஒரு கிஷ காலம் எப்படி மறந்து போகும்னா பெரியவாளுடன் நடந்து போன வாழ்க்கை மது அந்த மாதிரிஸ்மரணமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு ரமமசோகாந்த திருவண்ணாமலையில் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அவர் என்ன கௌபீரத்தில் வேற ஒன்று கட்டிக்கிறேன் ஆனால் அவரை பார்க்கறதுக்கு எங்கெங்கெல்லாமோ பல தேசங்கள்லேருந்து ஓடி வந்து வெள்ளக்காரங்களாம் வந்து இன்னும் பேசுறதே நம்ம தெரியவால்தான் நிறைய பேசுவா எல்லா வீட்டில் கஷ்டம் ஊருமா இருப்பா பேசுறதுன்னு ஆரம்பிச்சா பேசும் பேசுவா அவர் பேசினதே ரொம்ப குறைச்சா பேசினா கேள்வி கருவன் யாரும் தெரிஞ்சு கேள்வி கருவன் முடிஞ்ச பிரம்மாஸ்திரம் அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாக்க அதுக்கு பதிலே சொல்ல முடியாது வரக்கூடிய பிரகாசத்தை அந்த ஒரு பெரிய ரேடியேஷன் போய் என்ன ஆசைப்பட்டு எத்தனை பேர் போயிருந்தா அதனால முகத்தையும் சின்ன குழந்தையுடைய முகத்தையும் எடுத்துட்டு நிர்மாளி தர்சனம் அந்த மூணு மணிக்கு தரிசனத்துக்கு எத்தனை பேர் காத்து இருக்கா அப்ப சமீபத்தில் திருசூர் வருஷ வருஷம் போவேன் சுவாமி வருஷ வருஷம் எப்போ தரிசனம் கொடுத்து அழைச்சு கூப்பிட்டு வச்சுருக்க ஒரு ஆச்சரியமா இருந்தது ஒரு அரை மணி நேரம் போயிடலாம் போனா சுவாமி மேசாதி மாத்திரம் தான் வேற யாருமே இல்லை இது மாதிரி தரிசனம் பண்ணதே அப்படியாது அரை மணி நேரம் பேசாம சுவாமியோட தெரிஞ்ச சோகத்தை எல்லாம் சொல்லிட்டு ஆனந்தமான சேவை சுவாமியை தர்சனம் பண்ணதுக்கு எத்தனை பேர் காத்து இருக்க அங்க கட்ட டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் மட்டுமோ இதுமோ புக்காய் எடுத்து உதயாசமன பூஜை அப்படிங்கிற இப்ப புக் பண்ணா இனிமே நம்ம பேரன் தான் வந்து உதயாசமன பூஜை பண்ணும் நாம இருப்போமே டூ தௌசண்ட் தேர்ட்டி போரில் தெரியாது ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கலாம் தெரியாது நம்ம காலத்துல எப்படி இருக்குமோ தெரியாது அதனால ஏத மாற்றம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உதயாஸ்தவன பூஜை புக்காய்டே இருக்கு எவ்வளவு பேருக்கு பகவான பூஜை தரிசனம் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு ஏதாவது சேவை பண்ணணும்னு ஆர்வம் பகவானை தரிசனம் பண்ற போது அப்படி நிர்மாதிரி தரிசனமா அலங்காரமே பண்ணாம அலங்காரம் அழகா இருப்போம் அலங்காரம் அலங்கார சாதி தான் போய் மாட்டுக் கொட்டில் போய் பசு தரிசனம் காஞ்சி பேர் முழுக்க மனுஷாளுக்குள்ள நமக்கு சாதாரண அழகு ராத்திரி இருக்கக்கூடிய அழகு காற்றால பாத்தா இல்ல காற்றால இருக்கக்கூடிய அழகு மத்தியாலும் பார்த்தா காற்றாலு அழகாக இருந்து கிளம்புற போது ஆத்துல இருந்து கிளம்புற போது எங்கேயோ வெயில போய் சுட்டு வந்தா நான் ஆட்டமா வழியில அப்படிங்கிறான் அதாவது நாயாட்டமா வேற்று கொட்டிட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஓஞ்சு வெளியே எங்கேயாவது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்ல போயிட்டு வந்து விட்டாங்கனாக்க மதியம் மணி மூணு மணி வெயில்ல முகத்தை பார்க்க முடியல அப்புறம் அரை மணி நேரம் பிரச்சனை மூணு இங்கு அரை மணி மறுபடியும் ரெஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கு ஒண்ணும் இல்ல ஆத்துல ஒரு போட்டோ ஸ்டுடியோ இருக்குல்ல ஒரு ஏதோ ஒரு போட்டோம் அதித்தியமா இருக்கு மனுஷனுடைய அழகா இருந்தா அத போய் மகாலாவண்யம் அப்படின்னு சொல்ல முடியாது அம்பாளுடைய அழகு ஒரு நாளும் அழியாமல் இருக்கக்கூடிய அழகா இருக்கிறதுனாலதான் மகாலாவண்ய சேவதி மகாத்ரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்றது அழியாத அழகு யாருக்கு இருக்க அழியாத அழகு தெய்வத்துக்கு இருக்கு டிரெஸ் இல்லை ஞானிகளுக்கு இருக்கு குழந்தைக்கு ஒரு விதத்துல இருக்கு ஆனா அந்த குழந்தைக இருக்கக்கூடிய அழியாத அழகு எப்போதும் அழியாமல் இல்லை அது சின்ன குழந்தையா அது இருக்கிறது அந்த அழகு அது எப்போதும் சின்ன குழந்தையா இருக்குமா திரும்பி பார்க்கறதுக்குள்ள அது மாட்டில நீங்க இருக்கக்கூடிய குழந்தை ஓடுறது ஓடக்கூடிய குழந்தை ஸ்கூலுக்கு போறது அப்புறம் அந்த அழகானது அது ஒரு பருவம் தான் அந்த பருவம் தாண்டி பெடுத்துனா அப்புறம் அதே அழகு சின்ன குழந்தை மூணு நாலு வயசு குழந்தைக்கு நல்லா தகை தகைய பாவாடை கேட்டுனாக்க அம்பாலட்டமா இருக்கு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த குழந்தை பெரிய விழா அதனால அது ஒரே மாதிரி இருக்குறது இல்ல அது பருவத்தை பொறுத்து இருக்கு அது அதுவும் டெம்பரரியா ஒரு சில வருஷங்களுக்குள்ளதான் அந்த அழகு அப்படி இருக்கு ஞானிகள்டையும் பகவான்டையும் மாத்திரம் தான் சாஸ்வரமா இருக்கு ஏன் சாஸ்வரமா இருக்கு அப்படின்னாக்க பகவான் வேறு இல்லை ஆத்மஸ்வரூபம் வேறு இல்லை ஞானிகளும் தான் வேறு இல்லை ஆத்மா வேறு இல்லையுன்னு உணர்ந்தவாள் அதனால்தான் வாழ்க்கை இருக்கக்கூடிய அழகு சாஸ்வதமா ஒரு நாளும் மாறாமல் இருக்கு எந்த வஸ்து அழியாமல் சாஸ்வதமா இருக்குமோ அந்த வஸ்துடைய அழகு தான் சாஸ்வதமா இருக்க முடியும் தி பியூட்டி ஆஃப் அ நித்தியமா இருக்கு அந்த ஆத்மஸ்வரூபமாகவே பிரம்மஸ்வரூபமாகவே அம்பாள் இருக்காள் அதனால தான் அவளுடைய அழகானது ஒரு நாளும் மாறாமல் குறையாமல் இருக்கிறதுனால அழக ஆத்மாவுடைய அழக பிரம்மாவா இருக்கட்டும் <democrats> அதனால வர்ணிக்க வேண்டாம் பார்த்துட்டா வருவாங்க நம்ம திருத்திக்க நாமாவும் ஒருபடி கீழே இறங்கி வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு வந்தா கூட பரமேஸ்வரனுடைய அடைஞ்சார்கள் என்ன அர்த்தம் நீ வாஸ்தவத்துல ஆத்மஸ்வரூபத்து அழகா இருக்கக்கூடிய அம்பாளுடைய அழக பார்க்கணும்னா நீயே பரமேஸ்வரனா நீயே பிரம்மமா மாறணும் அபி இஷ சாவிஞ்ச பதவீன் நீ பிரம்மமா மாறினா தான் அந்த பிரம்மத்துடைய அழக எப்படி இருக்குன்னு தெரியும் இது வேற அதாவது என்ன அர்த்தம்னா ஆத்மாவை பார்த்து ஆத்மாவுடைய அழகு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன் அவனே ஆத்மா என்று உணர்ந்தால்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர ஆத்மான்னு ஒண்ணு அப்புறம் அந்த ஆத்மாவை பார்க்கக்கூடியவன் ஒண்ணு துவைத்தம் இருக்கிற மட்டும் இதை முடியாது ஆத்மான்னு ஒண்ணு ஆத்மாவை பார்க்கக்கூடிய நீயே அந்த அழகா மாறி அனுபவிச்சு நீயே அந்த பிரமாணத்தை அப்படின்னு விட்டேன் இது தெரியுவா ரொம்ப அழகா ஒரு சுவாரஸ்ய சொல்றேன் அம்பாளுடைய அழகு இப்படி ரொம்ப விசேஷமா இருக்குனாக்க சாதாரணமா ஒரு ரெண்டு பேருக்கு அண்ணம் போடக்கூடியவனுடைய முகத்து போய் பாருங்க பல குடும்பங்கள்ல தாயார் ரொம்ப சமப்படக்கூடிய குடும்பத்துல ஒரு தலைமுறை முன்னாடி சொல்றேன் இப்ப மிடில் கிளாஸ் கன்செப்டே மாறி போயிருக்கு சாப்பாடுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் இப்ப பிராக்டிகலி ஒரு தலைமுறை முன்னாடி சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு அன்னவசத்துக்கே கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் பல குடும்பங்கள் உள்ள சாப்பாடுக்கே இல்லாத குடும்பத்தில் நேர்ந்து நிறவி குழந்தைகளுக்கு ஏதோ மோரிஞ்சாமா போட்டுட்டு இவ வாஸ்தவாவே ஒரு சும்பு ஜலத்தை குடிச்சுட்டு ஈர துண்ட வயத்துல கட்டிக்கிறது சொல்லுவா அந்த மாதிரி பட்னீருந்து எத்தனோ நாள் பற்றியிருந்து குழந்தைகளை ஆளாக்கின தாயார்கள் எத்தனையோ இந்த தேசத்தில் அந்த தாயார்களுக்கு கோவில் கட்டி வச்சா போறாது பரமத்யத்துடைய அதனால தாயார் அவளுக்கு முகம் வாடல குழந்தை நல்லா சாப்பிட்டு விட்டான் இவளுக்கு இவளுக்கு சாப்பாடு இல்ல இருக்க சாப்பாடு இவளுக்கு சாப்பிட வேண்டிய என்னத்தையும் சேர்த்து குழந்தைக்கு பசிப்பாவும் ரெண்டு கட்டாம் வயசு நீ சாப்பிட்டியாம உனக்கு இருக்கான்னு கேட்க கூட தெரியல இந்த குழந்தைக்கு எனக்கு பசிக்கிறதுன்னு கேக்கிறது குழந்தைக்கு போட்டு விட்டா நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரிதான் அப்படின்னு எத்தனை அம்மா சொல்லிருக்கா நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரிதான் எத்தனை தாயா சொல்லிருக்கா அப்ப தான் சாப்படாம இருந்தாலும் அவளுக்கு வயிறு காலியா இருந்தாலும் மனசு நிறைஞ்சிருக்கு யூ கேட் இமேஜின் தி ஆசிட் எனக்கு வயல் ரொம்ப இருக்கணும் நீ விட பட்டினி எந்த தாயாராவது குழந்தைய பார்த்து சொன்னாலும் உலகத்துல ஒரு தாயார் கிடையாது நீ பட்டினி இருக்கக்கூடிய தாயார் உலகத்துல கிடையாது குபுத்ரோ ஜாயா ஜாய் கொச்சி தப்பி குமகி புள்ள சிந்துவான் எனக்கு என்னுடைய வயிறான் முக்கியம் உனக்கு நான் உனக்கு நான் சாப்பாடு போனா கிழமை இருக்கான்னு கேட்போம் நடுக்குன்னு நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டாலும் அப்போ குபுத்திரோ தாயதா குஜிதபி குமாதான பதி எந்த அம்மாவும் பிள்ளைய பார்த்து அப்படி சொன்னாலும் சொல்ல மாட்டான் தாயும் தான் சாப்பிட்டு நினைக்க மாட்டாழைகள் கூட ரெண்டு பேருக்கு அன்னம் போட்ட உடனே ஒரு சந்தோஷம் ஒரு காந்தியானது ஒரு பொலிவானது வந்துவிடுறதுக்கு பழைய காலத்தில் குழந்தைக்கு அவர் ஒரு மா சூடா சாம்பார் உள்ள போச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவேளை சாப்பாடு கூட பெற்றுக் கொள்வதற்கு இல்லாத ஒருவேளை இன்னொரு அபூர்வ அதாவது தாயார் தன் குழந்தைகளை பொறுத்த அளவில் காட்ட மாட்டாள் பூர்ணமான அழகு கதமத்தை தேவஸ்திரிகள் பரமேஸ்வரன் மாத்திரம் தான் காமேஷ்யுடைய அந்த திவ்ய ரூபத்தை பார்க்க முடியும் அதனால காமேஷ் சௌபாகிய மார்த்தவோரு துவயான்விதா அப்படின்னு நாமா இருக்கு தன் பர்தாபத்து விட வேரோத்தர் அந்த அழக பார்க்கப்படாது அதனால இந்த சௌந்தர்யத்தை எல்லாருக்கும் காட்டாமல் ஏதோ பேருக்கு ஓரவுக்கு காட்டுற மாதிரி காட்டுறாள் அவளும் ஏதோ வர்ணிக்கிற மாதிரி வர்ணிக்கிறாள் இப்படி வர்ணிக்க முடியாத ஒரு அழகை வர்ணிக்கிறதுக்கு பிரயத்னம் பண்றாள்னு ஆச்சாரியார் சொல்றாள்னா வாஸ்தவற்ற வர்ணிக்க முடியாது என்றுதான் அர்த்தம் அதனால லலிதான்னு பேரம்பாளுக்கு லலிதான்னு சொன்னாலே ரொம்ப லாலித்யம் ரொம்ப அழகு மிகுந்திருக்க கூடியவள் நாரீஷு லலிதாதேவி ஸ்ரீகளுக்குள்ள ரொம்பரச விஷயம் ஆரம்பத்தில் முதல் நாள் முதல் நாளோ ரெண்டாவது நாளோ அவதாரிக்க சொல்ற பொழுது அம்பாள் சம்பந்தமான ஸ்தோத்திரங்கள்ல ரெண்டு ஸ்தோத்திரங்கள் ரொம்ப முக்கியம் சொன்னேன் ஒன்னு லலிதா சர்ஷநாமம் ஒன்னு சௌந்தர ஏன் பேர் இருக்கணும் விஷ்ணு தர்ஷநாமத்தில் இரண்டாவது நாமாவாகவே வந்துடுது விஷ்ணுங்கிற நாம விஷ்ணுவன் விஷ்ணுன்னு இரண்டாவது நாமாவது வந்துடுது இந்த லலிதாங்கிற பேர் கடைசியில் வருது லலிதாம்பிக்க கடைசியில் தான் வருது லலிதா சர்ஷநாமத்தில் கடைசியில் வருது லலிதானே ரொம்ப அழகுக்கு பேர் போன லலிதா அதனால அவளுடைய ரொம்ப அழகா இருக்கக்கூடிய அந்த பேரை சொல்லி லலிதாஸ் நாமும் பேர் வந்தது காமாட்சி ரசம் மீனாட்சி ரசம் அப்படின்லாம் வரப்படாத வரல லலிதாசரஸ் நாமம் அப்படின்னு பேர் வந்தது அழகுக்கு பேர் மூணுன்னு கேட்டாலும் அந்த பேர்ல சரஸ்நாமம் அமைஞ்சுது அந்த அழகு தான் முக்கியம் அப்படின்னு காட்டுற மாதிரி இங்கேயும் சௌந்தர்ய நகரின்னு பேர் வந்து இந்த ஸ்தோத்திரத்துக்கும் சௌந்தரியத்துடைய பிரவாக மாட்டமா அம்பாளுடைய ஸ்தோத்திரமானது அமைஞ்சிருக்கு அதாவது தத்துவமானது சில புரியும் சில புரியாது ரொம்ப புத்தி சாமர்த்தியம் மேதாவிதாசம் தான் தத்துவத்தை ஓரளவுக்கு You. The appeal to the heart is much more universal than the appeal to the interact. angoarment. The amigo, there is a quality concept of mission that keeps telling it to the place is philosophical. 2014 is a society that keeps looking deep and doesn't need to. When the curious appealvert its importance is getting Bunny, it keeps making a friend of mine. In wonderful week, not out of your head amma yaru apdinu logic amma enna senja ammaukku okay, enna yogam irukku ena trash la pottu nilthu paakkraana amma sonna enga amma or chinna kuzhandhai poi kelungo endha kuzhandhai or naal anju vees kuzhandhai poi keluteena enga ammava pola alagana penne ulagathla kedaiyadhu streeya kedaiyadhu naa sonnindrupon adhu amma ngrabodu that very word imparts a sublime and very pristine beauty அம்மான்னு சொல்லும்போது தாய்மையால ஒரு அழகு வரும் சாதாரணமாகவே தாய்மே சொன்னாக்கா அவளுக்கு ஸ்திரீக்கு அவளுடைய வாழ்க்கை பூணக்கும் அடைகிறதே ஒரு தாய்மையாக உலகத்துக்கெல்லாம் தாயாரா இருக்கக்கூடிய ஜெகன் மாதாவுக்கு அந்த அழகு எப்படி இருக்கும் அது அழகு பிரதானமா இருக்கு எல்லாருடைய மனசுக்கு அபீல் பண்ணக்கூடியதா இருக்குங்கிறதுனால தான் சௌந்தரிய லகரி என்று இந்த ஸ்தோத்திரத்துக்கும் அவர் சகசநாமத்துக்கு லலிதா என்று அழகை குறிக்கக்கூடிய பேரால் லலிதா சகசநாமம் என்ற பெயரும் அப்படி வந்திருக்கு அந்த அழகை சொல்லிவிட்டு அடுத்த அவர் கட்டாட்சத்துக்கு பாத்தமாகக்கூடியவன் எப்படி பரமானுகிரையிறான் அடுத்த ஸ்வமச நரம் வீயம் நயனி நர்மசுஜன் தவாங்கோக்கே பதி அனுதாவீபா குச்சகல விஸ்வசி ஜயஹ ஹட்டாரு காஞ்ச ரொம்ப நிரடலானலோகம் நிரடல் தான் படிக்கிறதுக்கு இல்லை சமஸ்கிருத அக்ஷம் தெரிஞ்சா கூப்பிட்டு படிச்சு விடலாம் பாவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அம்பாளுக்கு ஏன்னா பாவம் புரியாது ஒரு மனுஷன் ஒரு வக்தி நரம் ரொம்ப வயசானவர் அஃபெக்டெட் பை ஓல்ட் ஏஜ் வர்ஷீய அம்சம் Varshiyamsam, it does not normally refer to a person who has grown old with grace. Yet, it is almost as if, old age as suddenly overtaken him without his knowledge. Varshiyamsam. Shalveer vaisana kura uru aadak aruko. There will be a sedate dignity in that. Adi illaamul pākarthu ke rūpamo, pākarthu ke rūmba moshamāma rūpma ariku. Nayana dirasam. Khannu ke kavarchiya illa. கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ரூபாய் இருக்கும் சில பேர் பிசிக்கல் பியூட்டி இருக்காது ஆனா ரொம்ப கமாண்டிங் பர்சனாலிட்டியா இருக்கும் அவ போக்கூடிய இடங்களெல்லாம் சம்திங் எலிமெண்ட் Something to do with your attitude How you conduct yourself How you look at the world What is the kind of thought power you transmit Everything is shared with Charisma That's the same thing Charisma is the same thing When you are aware of the things You know the things that you are aware of One thing is Narmasu Jadam If you are aware of that You know the thing that you are aware of Now there is no need to be a need ஒரு மனுஷன கலியை வந்தா கூஜ கலஷ விசையாக யுவதகா யுவதிகளா இருக்கக்கூடிய ஸ்திரிகள் நூற்று கணக்கா இவன் பின்னாடி தொடர்ந்து வர எப்ப அப்படின்னா அம்பாளுடைய கட்டாட்சத்தில் அனுகிரம அவர் இருக்கக்கூடியதுக்குள்ள கடாட்சத்தை செலுத்தின இவன் குறுக்க தற்செயலான சமயத்தில் ஓடி வரும்படியா நேர்ந்தது அம்பாளுடைய கட்டாட்சம் இவன் மேல பட்டு சபா பாங்கால் ஓகே பதித்தம் ரொம்ப அழகா போட்டு பதத்தை புரியும் நடந்தது மாப்பிளா எடுப்பதுல இருந்து போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துட்டே இருக்காரு பல போஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்கேன்ல ஆர்னமெண்ட் சேர்வை ரெண்டு பேரும் உட்காந்து வச்சு போட்டோல்லாம் எடுத்து அப்புறம் வரக்கூடிய கெஸ்ட் எல்லாரோடையும் அவளோட சேர்ந்து எல்லாருக்கும் குரூப் போட்டோகிராஃபர்லாம் போஸ்ட் பண்ணி ராத்திரி ஒன்பது ஒன்பதரை மணி எடுத்து சாயங்காலம் அஞ்சு மணிலும் நல்ல வைகாசி மாசம் நல்ல அக்னிநக்ஷத்திரத்துல ரேமன் ஓசியில வாங்கி கொடுத்துருக்காரு வாங்கி போட்டு அது போட்டா கழுத்துல சுருக்கு வேற மாட்டிருக்கு அது எப்படா கயட்ட போறோம்னு அவஸ்தையா இருக்கு பிராண அவஸ்து கயத்திட்டு சாதாரணமா ஒரு சட்டக்கட்டை எல்லாம் போட்டு பசி வேற சரியா சாப்பிடல ஏதோ பரவாயில்ல கை கொடுத்து சிரிச்சு ரொம்ப சிரமமா இருக்கு சாப்பிடலாமு நினைச்சிருந்தா பார்த்து ஒரே ஒரு பைனல் அப்பா ஒண்ணு அது ஆல்பர்ட்ல கடைசியில் போட்டோகிராஃபா இருக்கணும் சொல்லிட்டு நாலு மணி நேரம் சேர்ந்தது ரொம்ப கஷ்டம் இருக்கு அது ஒன்பதரை பண்ணிருக்கான் அப்ப ஒன்போதரை மணிக்கு கொஞ்சம் பண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணி அது ஒரு பை நிமிஷம் மேல பாருங்க அவர் பல்லாமா ரொம்ப பல்ல කියනગો انا ரொம்ப உம்மனு வச்சிகறான் கரெக்டா அந்த ஸ்மைலிங் போஸ்டர்லாம் கொண்டு வந்து перஃபெக்ட்டா இருக்கு ரொம்ப அப்படியே இருமோனு சொல்லி ஒரு க்ளோஸ் அப் சக்கன ஒரு க்ளிக் பண்ணுண்டா க்ளிக் பண்ணியாச்சு எடுத்துட்டு போயாச்சு ட dark room ல போய் டெவலப் பண்ணியாச்சு நெகட்டிவ்வா நெகட்டிவ் எல்லாம் டெவலப் பண்ணி போட்டோஸ் எல்லாம் சீரியல் ஆர்டர் பண்ணி ஆழ்பத்தை கொண்டு போய் ஒண்ணு ஒண்ணு கட்டிக்கலையே மஞ்சளா ரவுண்டா இருந்திருக்கேன் இருக்க கடைசி புஞ்சிங்க சாப்பாடு வந்து டினர் நடந்துட்டு இருக்கு யாரோ அப்ளாவை கேட்டிருக்கா அப்ளாவை தேடிச்சு அவன் கூடையல அப்ளாவை மெயின் ஹெட்குக் கிட்ட வந்து போவான் அவன் கீழ இருக்க ஒரு அசிஸ்டென்ட் வந்து அவன் காதாலே இருந்து இந்த அடிபடியில எல்லாம் செஞ்சுட்டு அழிக்கு வேஷ்டி ஒன்றை கட்டிட்டு தலைக்கு மேலே ஒரு அப்ளாவை கொடுத்துனான் அவன் இருக்கா இங்க போட்டோகிராபர் ரெடி பண்ணி நிக்கிறாரே ஒரு போட்டோகிராफिक செட்டிங் ரெடி பண்ணி இருக்காரு அதெல்லாம் பார்க்கல அவனுக்கு அவசர உடனே அப்ளாவை வரணும் அப்படி உட்கார் அவன் குருக்குபடியே போந்து ஓடிட்டான் போற போது இவர் கிப்பிட்ரோ இவன் அவ நல்லா இவங்க வரிக்கிற இவ ஜிப்ல வந்து அங்கங்க நிக்கிற ஆக்சிடென்ட்டா இது பை பை ஆக்சிடென்ட் னு எடுத்து அந்த அப்ள அதுக்கு க்ளோஸ் அப் ஷாட் எடுத்து நல்லா மஞ்சளா ரவுண்டா இருக்கு பொரிச்சு அப்ள க்ளோஸ் அப்ல விழுந்துடுது அப்புறம் போட்டோகிராப் எடுக்கணும் இவருக்கு ஒன்ன கர்மா சந்தே இல்ல அந்த பொருவுக்கு அவனுக்கு பைடாமுகுமானு யாரே அவ அப்ளோட போய் போட்டோ எடுக்க சொன்னாலானே அவன் கேப்பான் அதனால மாப்பிளையும் பொன்னையும் போட்டோ எடுக்கணும்னு ஆரம்பிச்சு அப்படின் போய் இந்த விழுந்தது போட்டோகிராஃபர் விழுற மாதிரி யாரோ ஒரு கடாட்சத்தால் அனுப்பணும் போது சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய வியாபாரி வயசானவர் அழகு இல்ல பேசக்கூடிய சாமர்த்தியம் இல்ல ஒரு யோகதியும் இல்ல நத்திங் அவர் போய் விழுந்துவிட்டார் இந்த கடாட்சத்தை குறுக்க போய் விழுந்துட்டார் இந்த லைன் டிவை போய் விழுந்துவிட்டார் ஓகே பதித்தம் இப்படி தற்செயலா எதிர்பார்க்காமல் உத்தேசமே இல்லாமல் அம்பாளுடைய கட்டாட்சத்துக்கு தவறி போய் பாத்திரமான ஒரு வக்தி பின்னாடி நூற்றுக்கணக்கான பெண்கள் அவ எல்லாத்தையும் மறந்து பின்னாடி அனுதாரந்தி சதசாக எல்லாம் சரி சார் அம்பாளுடைய கட்டாட்சம் தவறி போய் ஒருத்தன் மேல விழுந்தா கூட இருக்காது கலந்து விட்டுடும் ஆச்சாரியால் கவிகளுடைய மரபு பொயட்ரிக் ட்ரெடிஷன்ல சில விஷயங்கள் அப்படி இலமரவா காமரவா சொலு வழக்கம் உண்டு Where the apparent meaning does not fit, you must have the creativity to go and read between the lines. If you have to read a person, you can read one person, you can read one person, and you can read one person, and you can read one person. It does not fit at all. What is this? What is this slogan? There is a much deeper and much more esoteric, very sublime meaning to it. That is why. அதாவது வேதத்தையே ஒரு ஸ்திரீயா வேத மாதாவா சொல்றது உபனிஷத்து எல்லாம் நல்ல யுவதிகளா இருக்கக்கூடிய பெண்களாக பேசுறது வழக்கம் பட்டு தனக்கு கிடைச்ச தரிசனத்தை அக்னேபியாவின் ஆரம்பிச்ச மதோஸ்லோகத்தை சொல்றபோது ஆயிரத்தி எட்டு உபனிஷதும் அந்த பகவானுக்கு திவ்ய கீங்கிற ஆசையில ஆயிரத்தி எட்டு திவ்ய ரூபலாவண்ணம் கொண்ட யுவதி ஸ்திரீகளாக சுவாமியை சூழ்ந்து இருக்கும்படியா நான் கண்டேன் அப்படின்னு நான் அப்ப யுவதிகளா இருக்கக்கூடிய ஸ்திரிகள் சதசகான் சொன்ன நூற்று கணக்கான உபனிஷன்கள் இளமை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு பருவம் தான் யுவதியா இருக்கக்கூடிய பருவம் உபனிஷர்கள சொன்ன தத்துவமானது ஒரு நாளும் பழசா போகாமல் நித்திய நூதனமாகவே இருக்கிறதுனால தான் உபனிஷதையும் யுவதிகளாக அந்த உபனிஷ் பாக்கியா பார்க்க முடியல முடியுமான் போது இந்த அம்பாளுடைய கட்டாட்சம் தவறி போய் ஒரு விருத்தன் மேல விழுந்து விட்ட அந்த கட்டாட்சம் தவறி போய் விழுந்த உடனே என்ன எடுத்து பரம விருத்தனா இருக்கக்கூடியவனே நல்ல யுவாவாக அவன் கொஞ்சம் கூட அழகில்லாதவனம் இருக்கக்கூடியவனாக கொஞ்சம் கூட நர்மாத்துல பேசக்கூடிய சாமர்த்தியமே இல்லாதவனே அவன சர்வ சர்வஜனாக அப்படி பண்ணி அம்பாள் ஸ்வரூபமாகவே பண்ணிவிடுத்து இந்த அம்பாளுடைய கட்டாக்ஷம் பட்ட உடனே இவனே அம்பாளா மாறிவிட்டான் இந்த உபிஷங்கள் நாம உபனிஷத்துல தேர்டின்னு போன உபனிஷத்துல இருக்கக்கூடிய பல வாக்கியங்கள் முக்கியமா இருக்கு புரிய மாட்டேங்கிறது அது வியாக்கியானம் தேவையா இருக்கு வியாக்கியான பார்த்தா மூலத்தை விட கன்ஃபியூசிங் இருக்கு சில வியாக்கியான அந்த மாதிரி இருக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது ஆனா இஸ் ஓபன் புக் ஏன்னா அவனுக்கு உபனிஷத்துலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்ல உபனிஷத்து சொல்லிருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் ரமண மகர்ஷி ராமகிருஷ்ண பரமசர்கள்லாம் படிச்சுட்டு அனுபூதி அடையல அப்புறமா எடுத்து கன்பர்ம் பண்ணி சொன்ன அப்ப இந்த மாதிரி ஒரு காட்டி தன்னிடையா அது வெளிப்படுத்தி விடுது விலகினாக்க ரகசியத்தை வெளிப்படுத்தி காட்டுறது உபனிஷத்துல இருக்கக்கூடிய தத்துவ ரகசியத்தை இந்த ஞானிக்கு எடுத்து காட்டுறது அம்பாலா மாறி இருக்கக்கூடிய பக்தனுக்கு காட்டுறது அது மாத்திரம் இல்ல கணத் வேணி வந்தாக தலையில சூட்டின் இருக்கக்கூடிய அந்த புஷ்பம் தான் வேணி வடக்கெல்லாம் மகாராஷ்டிரத்துல வேணி தான் செத்துவா அந்த வேணியானது நழுவி கேடு விடறது அப்படின்னாக்க வேணி நல்லா டைட்டா வச்சு கட்டிருக்காரு தலையில் இருக்கூடிய கூந்தல் எல்லாத்தில் இந்த கூந்தல் அந்த கூந்தல் அப்படியே கட்டி புஷ்பத்தை போட்டு அலங்காரம் அது என்ன வேண மாதா ஒரு ஸ்திரீயா சொல்ற பொழுது அந்த உபனிஷத்துல சிவபாகமா இருக்கக்கூடிய தலைக்கு மேல கொண்டாட்டமா அலங்காரணிது எதுனாக்க ஜீவன் வேறு இல்லை பிரம்மம் வேறு இல்லை என்று அபேதத்தை ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள் அந்த மகா வாக்கியங்கள்லாம் நம்ம இருக்க பின்னப்பட்டு அது மறைக்கப்பட்டதா இருக்கு உள்ள இருக்கக்கூடிய ரகசியம் தெரியாமல் மறைக்கப்பட்டதா இருக்கு இந்த அம்பாள் கிருப்பையை பெற்றே அந்த ரகசியங்கள் கட்டாக தவறி போய் விழுந்து பிராபம் எப்படி இருக்கும் கட்டாக்ஷகத்துல ஒரு கணகாலம் ஒருமுறை போய் நமஸ்காரம் பண்ணி கட்டாட்சி அவன் மேல பட்டு ஒரு க்ணகாலம் பட்டு உலகம் முழுக்க அவனை கொண்டாடும்படியா பண்ணிவிடுவேன் ஜெகதீத்யதான் மகா தேஜஸ்தேஜஸ்விதான் வாக்கு அந்த வாக்கானது தேர்வாயக்கூடிய பிரபாகமாட்டிக்வத்தமா கர்ம்பூரி விஷ்ணு கோஷோ என்று உபனிஷ பிரார்த்திச்சதே அந்த மாதிரி தேர்வு வந்து பாயும்படியா காமாட்சி மாட்சி கஜரீம் இவ வைக்கீஞ்ச அப்புறம் மகாலட்சுமியும் சேர்ந்து லட்சுமிச்ச பக்மலயதி க்ஷண அந்த கட்டாட்சத்துக்கு அத்தனை பெருமையா மரவைி பாவம் வெ வெளிப்படையா சொல்றது மாது அது வந்து ஜீவன் அப்படி ஜீவனையும் பரமாத்மாவையும் வச்சு பேசக்கூடிய பெரிய ஒரு தத்துவத்தை லோக ரீதியா பேசுற மாதிரி பேசி சொல்லிடுவா இதை புரிஞ்சுக்கணும்னா வெளிப்படையா மாத்திரம் அர்த்தம் பண்ண அது சரியா ஒத்து வராது அஷ்டபதியும் அப்படிதான் அஷ்டபதிதும் மகா இது மகா காவியே ஜெயதேவ கிருத்தி கடைசியில் புஷ்பார காவியம் ராதை என்பவள் அந்த ஜீவன் பரமாத்மாவா இருக்கக்கூடிய கிருஷ்ணனோடு சேர்வதற்கு ஒரு சத்குரு தேவையா இருக்குரு தான் சகி அந்த சகி சொல்லும் முடியாது சில அஷ்டபதிகள் ராத கிருஷ்ணனை பார்த்து சொல்ல முடியாது கிருஷ்ணன் ராதையை பார்த்து சொல்ல முடியாது இப்படி மூணு விதமா இருக்கு சகி சொல்றபோது நீ மாதவனை விட்டுடாத அவன போய் சேர்ந்திரு பிரதே மாதவ சமீபம் குருமுரே மங்களசதானி பிரவிஷர் இது குரு ஜீவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடியதாக இருக்கு அதனால ஒரு ஜீவன் ராதையைப் போல எல்லாம் பகவானை தவிர நினைக்கிறேன் எதுவுமே கிடையாது எல்லாம் அவன் தான் அப்படின்னு புடிச்சு நட்டான்னா பகவான் இந்த ஜீவனை எப்படி நினைக்கிறா இனிமேல் இந்த ஜீவனை விட எனக்கு பிரியமான ஜீவன் வேற ஒண்ணு கிடையாதுன்னு ராதையை கொண்டாட கூடியதாக பத்தொன்பதாவது அஷ்டபதி அதுதான் அஷ்டபதி அல்ல நீ தான் எனக்கு அடிங்கிற துமசி மம ஜீவனம் அப்படி எல்லாம் சொல்றாள் ஒரு சரணத்துல சொல்ற அதாவது ராதை என்பவள் ஜீவன அதை மறந்துவிடப்படாது அதனால்தான் யாருக்கு அஷ்டபதி கேட்கறதுக்கு யோகியதேன்னு சொன்னார் ஜெயதேவர் பாடுறது இருக்கட்டும் கேட்கறதுக்கு சுனுததா ஜெயதேவ சரஸ்வதி யாருக்கு உண்மையான சேர்ந்து அந்த பகவான நம் வசம் நயனும் அடுத்த ஒரு ஸ்லோகம் ஒரு சம்வசர சாதாரணமா நம்ம சாஸ்திரங்கள்ல கணக்கு எப்படின்னா ஒரு வருஷங்கிறது முன்னூத்த நாட்கள் அப்படிதான் கணக்கு அந்த முன்னூத்தி அறுபது நாட்களை ஆறு ரித்துக்களா பிரிச்சிருக்க எல்லா ரித்துக்களும் ஈக்குவல் டூரேஷனா இருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மின்னப்பின்ன இருக்கும் அத ஒவ்வொன்றும் ஒரு பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு பூதத்துடைய சொல்லி ஷட்பஞ்சாசத் அப்படின்னு ஆரம்பிச்சு ஷட்பஞ்சாசத் தான் கிரணங்கள் மொத்தம் முன்னூத்தறு கிரணங்கள் அறுபது டிகிரி சர்க்கிள் அப்படி டிபைன் பண்ணிருக்கோம் அதிகல் மாணவர் விஷயங்கள்லாம் சரியாக இந்த முன்னூத்தறு கிரணங்கள் அம்பாரிட்டிருந்து ஏற்படக்கூடிய கிரணங்கள் முன்னூத்தறுபது நாட்களாக ஒவ்வொரு ருத்துவுக்கும் அம்பத்தஞ்சு அறுபது இப்படி எல்லாம் பலவிதமான கிரணங்கள் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை அப்பாற்பட்டதா இருக்கு அம்பாளுடைய பாதம் காலத்துடைய சிம்பல் தான் ஒரு சம்பள வருஷமானது சொல்லிவிட்டு மேலும் சாரஸ்வ பிரோத் தாடமுக வரத்தாசனிசீரீத அம்பாள் பல வர்ணங்கள் நடுக்க அந்த பல வர்ணங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வர்ணத்திலும் இருக்கிற போது அவளுக்கு ஒரு பேர்ஸ் விளவலையர் ஷரத் ருது இருக்கக்கூடிய சந்திரனை போல ஒரு தாவளியத்தோடு வெண்மையோடு இருக்கிறதுனால அவளுக்கு வெள்ளையா இருக்கிற போது வெள்ளையா சரஸ்வதியும் விளவளையர்னு இருப்பள் அவள் அமர்ந்திருக்கக்கூடிய தாமரையும் வெள்ளத்தாமரை அவள் தரித்திருக்கக்கூடிய வஸ்திரமும் ஸ்வேதமான வஸ்திரம் யா ஸ்வேத பத்மாசனா யா வீணா வர தண்ட மண்டிதகரா யா ஸ்வேத பத்மாசனா வெள்ளத்தாமரை அமர்ந்திருக்காள் ந்தேந்து துஷார ஹார தவளா குந்த புஷ்பம்னா விளவளையேன்னு இருக்கக்கூடிய ஒரு வெள்ள தும்பி ஆட்டமா அது குந்த புஷ்பம்னு சொல்றது துஷாரங்கிறது தான் பனிக்கட்டி ஸ்னோ இந்துங்கிறது சந்திரன் சந்திரன் இருக்கக்கூடிய வெண்மை தனிக்கட்டியில் இருக்கக்கூடிய வெண்மை இந்த குந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடிய வெண்மை மூணு விதமான வெண்மையையும் தோற்கடிக்கக்கூடிய வெண்மையும் சரஸ்வதி பிரபு தேவை சதாபூஜி சின்ன குழந்தையா இருக்கும் எல்லாருமே சரஸ்வதி தியாமடு சாமான் பாது சரஸ்வதி பகவதி ஜாத்யாபக ஸ்லோகத்தை ஜாட்யம் போக மாட்டேங்கிறது ஜாட்யம் கொஞ்சம் கூட இனர்ஷியா இல்லாமல் போக்கி அடிக்கணும் சரஸ்வதி காப்பாற்றணும் சாமான் பார்த்து சரஸ்வதி பகவதி கொஞ்சம் கூட அந்த ஜாடியமே இல்லாமல் அத்தனை ஜாட்யத்தையும் போக்குன்னா போக்கி வைக்கக்கூடிய திருடக்கூடிவெளி நடத்த ஏன் இது சொன்ன அப்படின்னா படிப்புத்தனுக்கு வரணும்னா சரஸ்வதி உபாதிக்கணும் வித்திக்கு அது தேவையா சோம்பல் முதல்ல கூடியவனுக்கு சந்தேகமே கிடையாது ஒவ்வொரு தானே ஒரு ரூபாய் நினைச்சு பணத்தை சிறுதையா நினைச்சிடாத சிறுது பெருவழும் அப்படி சின்ன சின்ன எக்ஸ்பெண்டிச்சர் தானே இப்ப ரொம்ப பேருக்கு அந்த பணத்துல சின்ன ஏன்னா கஷ்டப்பட்டு வரல ஒரு பத்து வருஷம் ரொம்ப ஒரு காலத்தில் நூறு இந்த குழந்தைக்கு ஒரு நாளைக்கு போய் ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி நூறு குழந்தை ஒரு காலக்கு <workitenın> அப்புறமா சேர்த்து வசூல் பண்ணிக்கிறீங்களா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வசூல் பண்ணிக்கிறீங்களா அப்புறம் நிறைய இழுத்து இப்படிதான் ரொம்ப பேருக்கு இது மாதிரி பழக்கங்கள்லாம் வந்து எத்தனை சம்பாதிச்சாலும் போடமாட்டேங்கிறது என்னெல்லாமோ செலவு இது என்ன ஒரு ஒரு சாப்பாடு பிராபலம் நீ அனாவசியமா செலவு செலவிக்காம இருந்தா அதுக்கா கஞ்சனா இருக்கணும் அர்த்தமில்லை அவசியத்துக்கு செலவிக்கணும் அனாவசியமா ஊதாரித்தனமா சிரவிக்கப்படாது கஞ்சனாவும் தான் போகும் கொண்டு போய்விடும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா தான் திருத்தத்தை முடியும் ஒவ்வொரு க்ணமா வித்தியை சம்பாதிச்சாதான் அந்த வித்தியை சம்பாதிக்க முடியும் புதோ வித்யா கணத்தியாக புதோ தனம் ஒவ்வொரு க்ணமும் வித்திக்காக பரிசிரமப்படணும் அதனால தான் அடிவோட போக்குறதுன்னு சாம யுத்தி ஸ்ஃபிகமணிமயீ மீகேன பத்மம் சீத்தமிஷம் புத்தகம் குந்தேந்து சங்கர் படிக மணி நிபா இந்த ஸ்லோகம் தான் நம்ம தியான ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கோம் இதுவும் அந்த அம்பாள் சரஸ்வதியா இருக்கிற போது வெள்ளையா இருக்கக்கூடிய வர்ணத்தை சொல்லுது பாசா குந்தேந்து சங்க ஸ்படிக மணி அந்த காந்திக்குற பாசா பாசமானிபா பாசா பாசமானா அசமானா அவளுக்கு நிகரா வேற ஒரு தேவதைய சொல்ல முடியாது அதனாலதான் வித்ய கொடுக்கிறதுக்கு அவளுக்கு நிகர வேற யாரும் சொல்ல முடியும் பாசா குந்தேந்து சர்வதாச பிரசன்னான பிரசித்தமான ஸ்லோகங்கள் விளவலையர் இருக்கக்கூடியவள் சரஸ்வதி அதுக்கு காரணம் உண்டு மூணு அண்ணா கங்க ஜோடிகள் ஏற்பட்டது அப்படின்னு தெரிவா சொல்லியிருக்காள் மூணு ஏன் ஏற்பட்டுதுன்னா அவளுக்குள்ளேயே பெண்ணை கொடுத்து பெண் வாங்க போறான் ரெண்டே ரெண்டு ஜோடி இருந்தா பெண்ணை கொடுத்த இடத்துலயே பெண்ணை வாங்கும்படியா ஆயிடும் அது சரியா வராதுங்கிறதுனால மூணு ஜோடியா ஏற்பட்டு சரஸ்வதியும் பரமேஸ்வரனும் அண்ணாதங்க லக்ஷ்மியும் பிரம்மாவும் அண்ணாதங்க விஷ்ணுவும் பார்வதியும் அண்ணாதங்க விஷ்ணுவும் பார்வதியும் அண்ணாதங்கிறது ரொம்ப பிரசித்தமான ஒரு சகோதர சகோதரி ரிலேஷன்ஷிப் பாக்கி இருந்து அவ்வளவு தெரிஞ்சிருக்காது சாதாரணமா அண்ணாதங்கன்னு சொன்னாக்க ஒரே இவ வந்து கர்ப்பத்திலேருந்து வந்தவா இல்லை சங்கல்பத்தால் பிரம்மத்துடைய சங்கல்பத்திலேருந்து ஏற்பட்டது கர்ப்பத்திலேருந்து நம்ம கிரகங்கள்ல அண்ணாதங்கைகள் குறைக்கிற போது ஒரே மாதாவுடைய கர்ப்பத்தில் இருந்தா இருக்கு மகாலட்சுமி பிரம்மாவும் ஷேப்பு இன்னொரு காரணம் உண்டு சிருஷ்டி பண்ற சிஷ்டிங்கிறது இருக்க முடியும் இருக்கொன்னிறேப்பு பிரம்மாவும் அந்த வர்ணம் தான் ணம்மா இருக்கிறதுணம் எப்படி தெரியம் புருசூகத்துக்கு ஆப்போசிட் ஸ்ரீ சுத்தம் தினச்சிருந்திருக்கான் ஸ்ரீசூக்தம் ஒண்ணு கிடையாது மகாலட்சுமி அவளுக்காக ஏற்பட்ட சுத்தம் ஸ்ரீசூக்தம் அவளை பொன்னிறு சிவராணும் அந்த செம் பொன் வர்ணமாக சிவர கோல்டன் பிரம்மாவும்புமியும் விஷ்ணுவும் நீலமேகாபம் தட்சிணாமூர்த்தியா இருந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த ஞானத்துக்கு முன் படிக்கட்டா இருக்கக்கூடிய சகல கலைகளையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் சரஸ்வதி அது ரொம்ப சுத்த சத்துவஸ்வரூபம் அதனால வளவளையர் இருக்கக்கூடியவ சரஸ்வதி வேறு இல்லை வேறு இல்லை அதனால சாரதையும் அந்த சரதூல இருக்கக்கூடிய சந்திரனுடைய ஜோத்னை கிரணத்தை போல வளவளையர்ந்து இருக்கக்கூடியவள் சொன்னாங்க சந்திரன் ஒரு கணக்கம் இருக்க அந்த கணக்கை கிடையாது என்ன அர்த்தம்னா சாரதாங்கிறது சாரதாங்கிறது தான் சாரதான் சாதா ஷா எடுத்து சாரத்தை கொடுக்கக்கூடியவர் சாரம் ததாதி இது சாரதா சாரதா ஏவ சாரதா சில உபனிஷத்துகள் வாக்கியங்கள் வியாக்கியானம் பண்றது ஆச்சாரியா எப்படி அப்படின்னு தைச்சரியத்தை வரது இதுக்கு வியாக்கியானம் பண்றது அதனால சாரதா ஏவ சாரதா சாரதா சாரம் தான் பரமசாரம் இது ஞானம் ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் அதனால அவளுக்கு சாரதான்னு பேரு சாரதாதான் சாரதா அப்படின்னு பேரு வந்து வெள்ளையா இருக்கிற போது சரஸ்வதியாக சாரதாக அதுவே இந்த வெள்ளை கொஞ்சம் அப்படி மாறி ஒரே நெருப்பாட்டமாக ஜோலிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சமயத்தில் லட்சுமியாக இருக்க இரண்ய வர்ணாமியும் அது பொன்னமா இருக்க அந்த பொன்னில இன்னும் கொஞ்சம் சேர்ற பொழுது ரெட் அவளுக்கு துர்கா அப்படின்னு பேரு எப்படி தெரிகிறதுனா அதுக்கும் வேரம் தான் பிரமாணம் தாம் அக்னி தபச ஜந்த ி தபுரிச்சன் அனிவர்ணத்தோடு இருக்காள் அப்புறம் இந்த அக்னி வர்ணத்திலேருந்து மஞ்சள் வர்ணம் அப்படி கொஞ்சம் குறைஞ்சு சேப்பு வர்ணம் கொஞ்சம் அதிகமா போற பொழுது இளம் சிவப்பு நல்ல ரெடி சொன்ன அந்த வார்த்த சொ இருக்கான சூரிய ஒரு மஞ்சளும் செவப்பும் கலந்த ஒரு வர்ணமாக இருக்குதான் அந்த வர்ணத்துக்கு அருணம்னு பேரு அந்த வர்ணத்துக்கு அந்த வர்ணத்துல இருக்கக்கூடிய சூரியனே பரமேஸ்வரஸ்வரூபம் இப்படி வேதம் சொல்றது உதிக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வர்ணத்தை பார்த்தா அது பரமேஸ்வரன் ஞாபகப்படுத்தணும் அந்த வர்ணத்தோடு இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அருண வர்ணத்தோட இருக்கக்கூடியவர் பரமேஸ்வருக்கு அருணம் சொல்லிட்டு ஸ்ரீலிங்கமா சொல்ற போது அருணா அப்படின்னு அருணா அதிசய கருணா அபினவ குல சுந்தரியின் வந்தே அப்படின்னு ஒரு தியான ஸ்லோகம் அம்பாளுக்கு ரொம்ப கருணையோட இருக்கக்கூடியவர் அவதான் அருணா அந்த கருணையே பரமேஸ்வருடைய கருணையே அருணா என்ற பெயரோட அம்பாளுடைய ரூபத்தில் வந்து ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை அங்க கடைசியில வருது அதெல்லாம் சொல்றதுக்கு அவகாசம் இருக்குமா தெரியல அதே அந்த தாரம் என்னங்கிறது சொல்லுடுறேன் அருணா பேர் ஆரம்பிச்சதுனால பெரியவா ரொம்ப அழகா எடுத்து அதை சொல்லிருக்க அதாவது எந்த ஒரு வஸ்துவும் நார்மலி இட் எக்ஸிஸ்ட் இன் த்ரீ ஸ்டேட் சாலிட் ஸ்டேட் ஒண்ணும் அந்த சாலிட் ஸ்டேட்டுக்கு ரெண்டு லிமிட்ஸ் மேல ஒரு லிமிட் இருக்கு கீழே ஒரு லிமிட் இருக்கு அது இருக்கு லிக்விடுக்கு ரெண்டு லிமிட் இருக்கு லிக்விடுக்கு கீழே லிமிட் ஒண்ணு மேல் லிமிட் ஒன்னும் இருக்கு லிக்விடா இருக்கக்கூடியது மேல் லிமிட் இருக்கு பாய்லிங் பாயிண்ட் இருக்கு அந்த பாயிலிங் பாயிண்ட் தாண்டுற போது லிக்விடாது கேஸா மாறுறது எல்லாரும் அப்படி ஸ்தோத்திரம் கருணையானது ஒரு பெரிய பிரபாக மாற்றமா ஓடி ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக அப்ப என்னாச்சு இந்த கருணை என்ன எடுத்தா பிராகமா இருக்கூடியோம் ஒரங்கி போகக்கூடிய திடீர்னு இருக்கக்கூடாது எதுக்காக வந்ததுனா உலகத்தை ரிகிறதுக்காக ஜெகத்ராதும் இளம் சிவப்பா இருக்கக்கூடிய சமயத்தில் அவளுக்கு அருணா அப்படின்னு பேரு இதுவே நல்ல சிவப்பா அறக்குன்னு குங்கும போட்டு அர்ச்சனை இருக்க குங்குமத்தால அர்ச்சனை குங்குமம் அந்த குங்குமம் அப்படியே ஒரு பெரிய கும்பாட்சி ஆட்டமா குமிஞ்சு இருக்கக்கூடிய அந்த குங்கும சிவப்பா இருக்கக்கூடிய கோலத்துல தான் நம்ம காமாட்சி அப்படின்னு பேரு குங்கும ராகசோனே புன்றே ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாத குச்சும் நட்டே குங்கும ராகசோணே அப்படிங்கிற சோணம்னு சொன்னாரே சிவபூரிணர்த்தம் சோனங்கிற நதியை பத்தி பின்னாடி திருமணம் வருது அப்படின்னு அர்த்தம் குங்குமராக சோனே குங்குமத்தை போல குங்கும சொல்றது குங்குமராக சோனே குங்குமத்தை போல சிவப்பா இருக்கக்கூடிய கோலத்தில் தான் இருக்கு காமாட்சி அப்படின்னு பேரு அப்புறம் சிறப்பா இருக்கக்கூடிய காமாட்சி ஒரு பச்சை அடைகிற ஒரு நீளம் மரகத வல்லின்னு பார்வதி தான் அந்த பச்சையா இருக்கக்கூடிய பார்வதியுடைய வர்ணம் அந்த நல்ல கரு பச்சையா கரும்பச்சையா இருக்கக்கூடிய வர்ணத்திலிருந்து அது கம்ப்ளீட் அதிக நீலம்னா டார்க் ப்ளூ இல்லாமல் லேஷா ஒரு ரொம்ப ரேடியண்டா ஒரு ப்ளூ அது தேவலோகத்துல இந்திரநீல கல்லு ஒரு கல் இருக்கு அந்த இந்திரநீல கல் ஸ்பிளி பண்ணா எப்பேற்பட்ட ஒரு எஸ்எல்என் சார்ந்து அங்கேயிருந்து கிளம்புமோ அந்த மாதிரி மாகேந்திர நீலத்யுதி கோமளங்கி மகசங்க கன்யா மனசா ஸ்மரீ அப்படி இந்த காந்தியோட ஜொலிக்கக்கூடிய கோலத்தில் அம்பாளுக்கு மாதங்கி அப்படின்னு பேரு மாதங்க கன்னியா ஸ்பஷ்டமா சொல்லிருக்காரு காலிதாசன் சமமே பட வேண்டாம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை கம்பேர் பண்ணி போறோம் மாதங்க கன்யா மத மாதங்கி அம்பாளுக்கு பழைய காலத்து பேருதான் மாதங்கின்னு பேர் வைக்கிறாளாவே தெரியல குழந்தைகளுக்கு அதாவது சில குழந்தைகளுடைய பேர் காதில் வந்து விளையாடுறது என்ன அர்த்தமே தெரியல நானும் ரொம்ப நாளா தெரியுன்னு இருக்கேன் தெரிஞ்சா சொல்லுங்க நேகான்னு இப்ப ரொம்பவே வைக்கிறா பெண்களுக்கு பெயர் வைக்கிற அது நேகான இங்க இல்லையு அர்த்தம் இது ஒன்றும் புரியல அது என்னன்னு ஒன்றும் ஆத்ம தத்துவத்துக்கேட்டா போல இருக்கு நேச்சி நேச்சிங்கிறது தெரியல நமக்கு புரியாது ரொம்ப உயர்ம நிலை இருந்தாலும் நமக்கு புரியாது அதனால அம்பாளுடைய பெயர்கள் எவ்வளோ அழகான பேர்கள் நிறைய இருக்கு மாதங்கீடு பேர் இந்த இளம் நீளமா இருக்கிற போது அதுவே கொஞ்சம் நல்ல கரு நீளமா வரக்கூடிய சமயத்தில் கரு நீலமா இருக்கிற போதுல அம்பாள் காசனுக்கு தெரியாது கருப்பா கருப்பு நீளமா இருக்கக்கூடிய கருநீலமா இருக்கிற போது கருப்பாவே இருப்பல் நல்ல கருப்பாவே இருப்பல் கருப்பா இருக்கிற போது காலி அப்படின்னு பேருல கருப்புக்கு காலான்னு சொல்றது அது ஸ்ரீலிங்கமா போயிடுதுன்னா காலி அதுவே பத்ரகாளி பத்ரகாள ஏதோ ரொம்ப சொந்த கேட்கு ஒரு குழந்தை இருந்தா பதி கேக்கமா இருக்கு அது ஏதோ குறையா சொல்லக்கூடிய வார்த்தையா சொல்ற ரொம்ப அம்பாட்டு பண்ணக்கூடிய அபசாரமா போயிடுவது பத்ரகாளி பத்ரத்தை நல்லதுதான் ஒரு விதத்தில் பேர் வருது கூட நாம வாக்கள் அந்த மட்டும் சந்தோஷப்பட வேண்டியதுதான் இப்படி white to black the entire spectrum-அபத்திர்னா ஊர் வண்ணத்துலயும் அம்பாள் பல பல கோலங்கள்ல இருக்கா ஊர் வண்ணத்துக்கு अकॉर्डिंग வெளிப்படுவே. அதுல வெள்ளையா இருக்கற போது அம்பாளுக்கு சாரதாள் பேரு. அந்த சாரதைட்ட आचार्यளுக்கு ரொம்ப விடுபாடு, பகவத்பாதாருக்கு ரொம்ப விடுபாடு. அதனால தான் சாரதா பீடம்னு சிங்கேரில காஞ்சிபுரத்துல சாரதா மடம் நம்ம காஞ்சி மட்டத்து எல்லா மட்டங்களையும் ஏதாவது ஒரு சாரதா சம்பந்தம் ஸ்தாபனம் பண்ருக்க பகவத் பாதா அப்படிதான் பண்ணாரு சரித்திரத்திலிருந்து பார்த்தா தெரியும் எப்படி ஆச்சாரிய ஒரு பக்தி இருந்தது பிரயாசம் பண்ற ஒரு கணகவாலம் கூட விடாமல் எப்போதும் எங்க அம்மா சாதி பஜிக்கிறார் அகசன் மதம்பாம் பஜே சாரதாம்பாம் ஒவ்வொரு வரையும் பூர்த்தியாகும்படியா ஒரு ஸ்தோதிரம் இருக்கா சாரதா புஜங்க பிரயாசனம் பேரு பகவத் பாதா அவதாரம் பரமேஸ்வரனை அவதாரம் பண்றபோது அந்த பகவத் பாதாளுடைய அவதார மிஷனுக்கு அனுகூலமாக இருப்பதற்காக தேவன்களின் பூதோகத்தை அவதாரம் பண்ணினார் சுப்பிரமணிய தான் குமரலபட்சமாக தோன்றினார் பிரம்ம சாட்சாத் மன்னனமி தோன்றினார் இது தேவர்களுக்கு நடிக்கணும்னா ரியல் லைஃப்லயும் சதிபதிகளாக இருக்கணும் அவாதான் நாடகத்திலையும் சதிபதிகளாக இருக்கலாம் அப்படிதான் பரத முனிவர் போட்டிருக்கக்கூடிய ஒரு விதி எவ்வளவு நெருப்பாட்டமான சாரித்திரத்தை ரொம்ப வாழ்க்கையில் சதிபதிகளாக இருந்தா நாடகத்தில் சதிபதிகளாக நடிக்கலாம் மண்டலமிஷராக பத்னியான சரஸ்வதியே அவருடைய பத்னியா வந்தார் மண்டலமிஷருடைய பத்னியா வந்தார் வேற யாரும் அது ரொம்ப தர்மத்துக்கு விரோதமாக போயிடும் அதனால பிரம்மாவுடைய பத்னியான சரஸ்வதியை வந்த சரஸ்வதிக்கு பாரதி அப்படின்னு ஒரு பேரு உண்டு தேவலோகத்திலும் நினைச்சுட்டு அச்சா கால் போன குமர்ல பட்ட மீமாம்சா சாஸ்திரத்தை சித்தாந்தம் பண்ண அதாவது கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் சொல்லணும் அப்பதான் ஹிஸ்டரி ஆஃப் பிலாசபின்னு சொல்ற இந்தியன் சிலாசடியை நாம அடியோடு பண்ணிடுறோம் என்னமோ அது ஒரு பெரிய சாப கட்டாட்டமா இருக்கு புத்தர் தோழின காலத்தில் ரெண்டு விஷயங்கள் முக்கியமா அவர் சொன்ன ஒன்னும் கிடையாது நிரீஸ்வரவாதம் இன்னொன்னு வேதங்கள் சொல்லிருக்கக்கூடிய எங்கேயாகாத கர்மாக்கள் செய்ய வேண்டாம் கர்மாவும் ஈஸ்வரனும் புத்த மதம் நிதிவரவாதத்தை சொன்ன அதை மதங்கள் ரெண்டு ஜெயின மதம் ஒண்ணு மதம் மீதி மதங்கள்லாம் தெய்வத்தை ஜெயின் மதமும் இந்த ரெண்டு வாதங்களும் நம்ம விரோதமா இருக்கு இந்த ரெண்டு வாதங்களையும் கண்டனம் பண்ணோம் கண்டனம் பண்ணதுக்காக ரெண்டு மகா புண்டபுருஷர்கள் தோன்றினார்கள் புத்தகுரிய பிற்காலத்தை உதயநாச்சாரியார் ஒரு பெரிய தார்க்க உதயநாச்சாரியார் தோன்றினார் அவர் தர்க்க பெருகி சிம்மம் தர்க்க ரீதியா அஞ்சு காரணங்கள் காட்டி ஈஸ்வரன் ஒருவன் உண்டு அப்படின்னு ஸ்தாபனம் பண்ண தர்க்கமே பகவான் ஒருவன் உண்டு ஸ்தாபனம் பண்றதுக்கு சித்தாந்தம் பண்ணறதுக்கு தான் தர்க்கமே தவிர தெய்வம் கிடையாது என்று சொல்றதுக்காக தர்க்கம் இல்லை மணியசுவாமியுடைய தோண்டினார் இவ ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் எடுத்து ஹைலைட் பண்ணா இந்த ஆஸ்பெக்ட் மாத்திரம் ஹைலைட் பண்ணா போறாது இது ரெண்டையும் சேர்க்கணும் கர்மாவும் போனோம் ஒரு ஸ்டேஜ்ல ஈஸ்வரன் ஒரு தெய்வமும் போனோம் அதுவும் ஒரு ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் மேல கர்மா விலகி போய் தானே தன்னையே உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை ஒண்ணு இருக்கு அதுதான் மோட்சம் என்று இது ரெண்டையும் சேர்த்து அதுக்கு மேல முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி அத்வைதம் என்ற ரத்னத்தை கொண்டு போய் முத்தாய்ப்பா வைக்கிறதுக்கு பகவத்பாதாவுடைய அவதாரமானது தேவையா இருந்தது This is the historical perspective in which we have to place the descent of Adi Shankara, the advent of Adi Shankara. So, Adi Shankara will be able to finish the book of Adi Shankara. கண்டிக்காச்சியாலும் போறும் அப்படின்னு சொல்ல முடியாது அது மாதிரி தர்க்கம் புத்தியாலும் லாஜிக் மாத்திரம் போரும் முடியாது உதயநாச்சாரியம் போராதுப்பா கர்மா போனும் கர்மா மாத்திரம் போராது நீ ஒரு இன்டர்மீடிய ஒரு லட்சியமாக சொல்ல முடிஞ்ச முடிவா நீ சொல்ற முடிவா ஒத்துக்கல போல வழியில் ஒரு படிக்கட்டா ஒத்துக்கிறேன் இதுவே நிலச்ச நிலை அப்படின்னு சொன்னா சரியில்லை அவர் தன்னையே உமிக்குள்ள எரிச்சிட்டு இருக்கக்கூடிய சமயமா இருந்தது ஏன் உமையில எரிச்சின்ற புத்தர்களுடைய ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக புத்த விகாரத்துல இருந்து பல வருஷங்கள் அவளுடைய மதத்துடைய சூட்சம்க்கு ரீச் அப்புறம் வந்து வெளியில வந்து கண்ணலை பண்ணி புத்தகங்கள்லாம் எழுதிட்டாங்க தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக போய் பல வருஷங்கள் புத்த பிக்குவ போல அங்க இருந்து படிச்சாலும் கூட நாம கிரிச்ச வித்தியை கொடுத்த குருவுக்கே நாம துரோகம் பண்ற மாதிரி பண்ணிவிட்டோமேன்னு சொல்லி குரு துரோகத்துக்கு பிராயசிக்கமாக ரொம்ப நிதான முள்ள எரியக்கூடது இந்த உமி அதனால அகனி ஸ்பிரலாங்க உமியை சுத்தீவிர கழுத்து படிக்க அகனியை வச்சு விட்டா கழுத்துக்கு ஆச்சரியபோது உங்களை கடைசி திருமணத்தில முடிஞ்சப்பட்டிருக்க உங்களோட நான் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தி இப்ப இல்ல ஆனா நீங்க இங்க இருந்து மண்டன விஷயத்தை தேடினு அவரை ஜெயிச்சா உலகத்தை இருக்கக்கூடிய அத்தனை மிமாம் காலையும் ஜெயிச்ச மாதிரி திந்த விஷாந்தித்த